அருளாசியையும் ஞான பேரறிவையும் இரண்டையும் பெற்று மொழிகின்ற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கம் மீண்டும் கூறி இன்று வேதத்திற்கு பொருளொலி செய்த படலம் என்ற ஒன்றை தொடங்க விரும்புகிறோம் நம்முடைய கோபாலயா அவர்கள் சொன்னது போலவும் மற்ற சொன்ன போலவும் தொல்காப்பியத்தை இன்னைக்கு காலையில் ஆற்காட்டில் நினைத்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் தொல்காப்பியம் படித்ததை என்பதை மட்டும் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வேதத்திற்கு பொருளொலி செய்த படலம் இந்த வேதத்திற்கு பொருளெடுப்பு செய்த படம் என்று வருகின்ற பொழுது பெருமான் செய்த அறுபத்தி நான்கு திருவையாடலே தொடர்ந்து எண்ணுகின்ற அமைப்பு என்ற ஒரு அமைப்பு இங்கே வருகிறது இந்த வேதத்தை பற்றி கொஞ்சம் என்ன பொழுது ஓரிரு கருத்து மட்டும் வேதத்தை பற்றி அண்மை காலமாக மேலாட்டறிஞர்கள் எல்லாம் எழுதியது ஒரு பக்கம் அதை தமிழிலேயே மொழிபெயர்த்த பெரியவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் ஆனாலும் இப்ப அண்மை காலமாக அதில் கொஞ்சம் அதிக விழிப்பு இருக்கிறது அது எப்படி விழிப்புனா இருசாரம் விழிப்பு விழிக்கிறாங்க இப்பொழுது இருக்கிற வேதம்தான் வேதம் என்று சொல்லுகின்றவர்களும் முனைப்பாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற வேதங்கள் வேதங்கள் அல்ல நம்முடைய பெரியவர்கள் சொன்ன வேதம் வேறு இப்பொழுது இருப்பது வேறு என்று சொல்வதில் யார் முனைப்பார்கள் அவரும் முயன்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு கருத்து அம்மை காலமா இருக்கு அம்மை காலம் மர்மல காலத்திலிருந்து இருக்குது காசு பிள்ளைகள் போன்றவர்களெல்லாம் எழுதியிருக்கிறாங்க இப்பொழுது நாம் இப்பொழுது கேட்கிறோமே வேதங்கள் இந்த வேதங்கள் தான் நம்முடைய நால்வர் பெருமக்களால் சொல்லப்படுகின்ற வேதமா வேத நெறி தடைத்தோங்க மிகுசை துறை வழங்க என்று ஆரம்பிக்கிறது வடமொழியும் தென்மொழியும் ஆயினான்கான் என்று சொல்லுவது மறைகளை பெருமான் தன் வாயினால் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கிறான் என்று ஒரு கருத்து உண்டு மறைகளை நம்ம எங்கேயுமே சொல்லப்படுகிறது திருவாகத்துல ஒரு மேற்கொண்டு அய்யாசன் மாதிரி திருவாகத்தில் போய் சொன்ன அந்த பெண்கள் திருச்சாடலை சொல்லுகிறது சொல்லு மகிழ்கிறது என்ன மகிழது என்ன அதாவது ரொம்ப அருமையான திருச்சாளெல்லாம் இருக்குது அதெல்லாம் மணிவாசரி எப்படி பாடினார் என்பதையும் நம்ம எண்ணி முடியல அதெல்லாம் அருள்னால பாடினது குருமணிநாதனுடைய திருவிழாவில் பாடியது அதில் இப்போ நாம எடுத்து வச்சு பாருகிற அந்த மாதிரி முடியாது விளையாட்டாக அந்த சின்ன பிள்ளைகளை வைச்சு பொழுது எல்லாம் எட்டு டு பத்து பதினோரு வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த பெண் பிள்ளைகள் விளையாட்டில் வைத்து பாடுகின்ற பொழுது போகிற போக்கில் ஒருத்தி சொல்கிறான் என்னென்னு என்னாடி பெரிய சிவபெருமா சிவபெருமான்னு சொல்லிட்டு இருக்கிற அழுத்துக்கிறான் இங்காவது இறைவனை போய் இந்த மாதிரி ஒரு அழுத்து இருந்து அப்படி வழிபாடு செய்கின்ற அமைப்பு இருக்குதா அது நம்முடைய என்று அப்படித்தான் மேலான குணத்தை சொல்லி போடுவதுதான் இங்கேயுமே கேட்கிற பிற பிற சமயங்கள்ல இது மாதிரி ரொம்ப சாதாரணமா நம்மோடு அடுத்த வீட்டுக்கார மாதிரி உட்கார என்னடி பெரிய சிவபெருமா சிவபெருமா அப்படின்னு என்னடி எப்படி சொல்ற மனுஷன் ஐயா யார சிவருமானு எந்த மொழியில காண முடியுமா நம்ம கண்டுபிடிச்சுட்டா நீஷன் உடம்புல தய இருந்து கால் வரைக்கும் எங்கிட்ட கேட்டா நாலுமே குட்டி கோரா போட கொடுக்க மாட்டேன் டிஎஸ்ஆர் போட்டு ஜம்மு உடம்பெல்லாம் வெந்நீர் அது திருநீரை பூச்சிக்கலாம் மனுஷன் எண்ணெய் பொடி சரி தொலைஞ்சி போகுது பூசிறது இருக்கட்டும் பூண்பாதுவும் பொங்கரவம் மேலே போட்டுக்கிறதாவது மனுஷன் ஒரு சட்டை கட்டை போடக்கூடாது பாம்பத்துக்கு மேலே போட்டுக்கிட்டேன் என்ன சரி அதுதான் தொலைஞ்சி போகுதுப்பா பூசுறது தான் திருநீராக போச்சு பூண்பது அணிவது சரிங்களா இப்போ நம்ம எப்படின்னு சொன்னால் யார் காட்டில் நம்முடைய அம்ப ஈஸ்வர பாட்ட பண்ணணும் சொன்னா சிவருமான் வந்துருக்காரு அப்படி இப்படி இப்படி இல்லாமல் அப்படி இல்லாம தரலாம் ஆனா இவர் மனுஷன் பாம்பத்திக்கு போட்டு சரி வேண்டாம் பேசுறதா மனுஷன் வாய் விட்டு பேசுறாரு உங்க சிவருமான் அப்படின்னா ஏன் என்னன்னாரு பேசுவதும் திருவாயால் மறை போலும் ரெண்டு பொருள் அவன் பேசுவதெல்லாம் மறை வேதம் ஒரு பொருள் இன்னொன்னு ரகசியம் பேசறா மனுஷா கலகலப்பா பேசக்கூடாது ஐயா வணக்கம் என்ன சொல்றப்ப வாங்க வாங்கன்னு சொன்னா வெளியில வெளிப்படைய சொன்னாதான் என்ன போட்டுது பேசுறது கூட வாய் விட்டு பேச மாட்டேங்கிற உங்களால பேசுவதும் திருவாயால் மறைபோலும் இப்படி அங்கேயாவது பரம்பொருளி இந்த மாதிரி சொல்லுவாங்களா நீ இந்த அந்த நம்ம போயிட்டு வந்துட்டார் வந்தா மனுஷன் தலைவரங்க சகாரா பாலைவனும் யாருன்னு தெரியும் உங்களுக்கு பேச மாட்டார் மனுஷன் இந்த உலகமே பரண்டு போச்சு பல பேர் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டோம் பேச மாட்டா அவ்வளவு அவர் வர்றாரு மனுஷன் பார்த்தா ஜிப்பா ஒரு சின்ன குள்ளந்தான் அப்படிதான் இருக்குது மேலையும் சகாரா பலைவனமா இது வரைக்கும் இருக்குது ஆனா ஐநூறு இல்ல ஆயிரம் பேர் இல்ல மிலிட்ரிய மற்றது நிக்குது நீ பத்து பேர்லயும் மோதிரம் போட்டு பேச உன்னையாவேன் இத வச்சா மனுஷன் போடுவது அவ யா தெரியுமாடி அது அப்படி படிக்கணும் இந்த நாளையும் நாலு விதமா படிக்கணும் முதல் ரெண்டு வரி கண்ண கண்ணையும் பாயியும் ஆமா அப்போ அப்படி படிக்கணும் மூணாவது ஆடிபாகவும் கொண்டி அது படி சொன்ன நாலாவது உங்கட்டு எங்கூட்டு பிள்ளைகிறையா ஈசான அவன் உனக்கு உங்க தாத்தா எங்க தாத்தா இந்த உலகம் மற்ற உலகம் எல்லா ஆண்டத்துக்கும் அவன் தாண்டி தலைவன் எப்ப தேர்ந்தெடுத்தான்னு கேட்காத தேர்ந்தெடுத்தா உணஞ்சு பண்ணுவான்னு அர்த்தம் எவனு இயல்பானான் சாழலோ இயல்பா என்னைக்கு என்று நீ அன்று நான் உன்னடிமையல்ல இவ்வளவும் பாராட்டுகிறோம் அந்த வேதம் இப்ப நீங்கிட்டு வர்றாங்களே இந்த வேதம் தானா என்ற ஒரு ஐயம் இருக்கிறது ஏன் அந்த ஐயம் இருக்குது என்று கேட்டால் இப்ப நம்முடைய திருமுறை நெறிகள் இருக்கின்றன திருமுறைகள் அதை ஒட்டி பின்னர் சைவசித்தனவே இவை நமக்கு அறிவுறுக்கின்ற அறிவு நெறிகள் ஒரு விதமா இருக்கு வேதங்கள் சொல்லப்படும் ஒரு விதமா இருக்கு அதனால் அந்த இடைவெளி இருப்பதனால என்ன கருதுகிறோம் இப்பொழுது அல்லவா இருந்து எத்தனையோ இறந்தன அவற்றில் இதுவும் ஒன்றாக ஆயிவிட்டதா அல்லது இருக்கின்ற ஒன்றை வைத்து கொஞ்சம் என்றெல்லாம் எண்ணம் வந்து கொண்டிருக்கு இப்படி ஒரு கருத்து இருந்து இந்த கருத்துல வன்மையாக இல்ல இல்லை இப்பொழுது இருக்கின்ற மறைகள் தான் என்று சொல்லுகின்ற அறிஞர்களும் இருக்கிறார்கள் இதை மறைன்னு நம்மளே நம்முடைய சைவசித்தானுடைய திருமுறையோ கொஞ்சம் இதுல போட வேண்டியதுதான் ஆகவே இது அல்ல என்று சொல்வாரும் போட்டும் இப்ப இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டா எது என்று முடிவு கோர முடியாது ஒரு மாதம் சொல்லு இருக்கிறது அப்படியே மொழியாக்கும் இல்லைன்னா இப்ப மொழி தடை நமக்கு அது வரமொழியில் இருக்கிறது நமக்கு வரமொழி தெரியாது அதனால சொல்லிட்டு போயிட்டு இப்படி எல்லாம் இருக்கிறது என்றாலும் இந்த வேதங்களுக்கு ஒரு முறை நம்முடைய பெருமான் பொல் செய்தானோ தொல் தந்தானோ அது எப்படி என்பதை இங்கே சொல்லுகிறார் நாம் போன முறை நாம் சிந்தனை கொண்டது என்ன என்பதை நினைவு கூடுவது இவருக்கு பழக்கம் ஆதலால் ும்ூலம் போர் தடந்தோல் உக்கீரச் செழியன் உயரிய மேருமால் வரையை பொலம்பூரி சென்றால் புடைத்து வைப்பெடுத்து போந்தருள அடைந்தவா புகண்டும் என ஞாபகம் இருக்க கூடாது இருக்காம பொருமையற்ற உக்ரகுமாரன் என்ற பாண்டியன் புருக பெருமான் தான் அவன் செய்த விளையா அவன் வாயிலாக செய்த விளையாட்டு இந்த முடிமையன் வளையறிந்தது கடல் சுவர வேல்விட்டது இதெல்லாம் இந்த பெருமான் வாயிலாக செய்தது அடித்தார் இந்த மேருவை சென்றால் அடிப்பது மேருவை என்ன ஏ சென்றடித்தார் என்பது பற்றி எல்லாம் போன முறை சிந்தனை செய்தோம் சரி இப்பொழுது அடுத்தார்போல் பாலம்பாடு வீர பாண்டியன் கோல் வழங்கு அவன் அந்த ஆட்சி செலுத்துகின்ற பொழுது மாது பெருமான் புலம்பொரு முனிவர் சில முனிவர்களுக்கு வேதங்களிலே ஒரு ஐயம் அது ஒன்னும் விளங்கவில்லையே என்று கருதி பெருமான விண்ணப்பிக்க சொக்கநாத பெருமானி அந்த வேதங்களுக்கு பொருள் உடைத்ததை சொல்லுவான் என்று சொல்ல தொடக்கம் இது என்னது படித்தோம் என்னது இப்ப சொல்ல போகிறோம் என்பது அது ஒரே ஒரு சொல் உக்கரகுமார பாண்டியக்குமே உளம் ஒரு தே சில சொற்கள் ரொம்ப அருகித்தான் வரும் அதுல இந்த ஒரு சொல் உலம் ஊனா லானா இம்மன்னா உளம் அல்ல உளம்னா மனசு நர்த்தம் ஆனா இங்க உளம் இந்த ஒரு பழஞ்சக்கரை போடுறோமே அந்த லானை வளல என்று சொல்றோமே அந்த லான கடைசி லான என்றால் என்ன சொல்ல வரேன்னு கேட்ட ஞான சம்பந்த பெருமான் நம்முடைய திருக்கோல காவல மடையில் வாழை பாடுகின்ற பொழுது நிறைவாக திருக்கடை காப்பி பாடுகிறது வளங்கொள் பாடல் வல்லவாய்மையால் உளங்கொள் வீணை போய் ஓங்கி வாழ்வரே மடையில் வாழை என்ற பதிகத்தை நிறைவாக நாம் படித்து இந்த திருக்கோளுக்காக பெருமாள் நினைத்தால் பாடல் வல்லவாய் இந்த அருமையான பதிகத்தை நல்ல பயின்று பொண்ணோடு கூட பண்ணோடு கூட பயின்றால் உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரே இந்த உலந்தான் அந்த உலம் உலங்கொல் வினை போய் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க எதுகு நோக்கி உளம் என்ற இந்த லானா போட்டாலும் உளம் என்று மனசையே வச்சுக்கணும் அதை விட இருக்கிற மாதிரியே இருக்கணும் உலங்கள் அந்த லானா தான் சின்ன லானா தான் அப்ப உலம் என்ன உலம் என்றால் மலை இது ரொம்ப அருகமேல வரும் எங்கயாவது அப்போ உலங்கொள் வீணை போய் இந்த உயிரினங்கள் செய்த வினை இருக்குது அது பெரிய இமயமலை அளவுக்கு இருக்கு அவ்வளவு பெரிய மலையனையோ அந்த வினையாயிருந்தாலும் இந்த பதியத்தை நன்றாக நினைவு என்ன ஆகும்னாரு அந்த வினை போய் ஓங்கி என்று இந்த சொல்லாட்சி அங்க பெய்திருக்க அந்த உலம் ஏழாம் நூற்றாண்டிலே ஞானசம்மந்த பெருமான் ஆண்ட அந்த உலம் பரஞ்சோதி முனிவரால ஊலங்கொள் தடந்தோல் உக்கிரெழியன் இங்க மலையணைய தோழினியுடைய உக்கிர என்று சொல்லி சொல்லுக்காக நான் சொன்னால் அருமையான சில சொற்கள் இந்த உலம் மலை என்ற கொள்ளுடைய அமைப்பு மிகுதியாக இல்லை இலக்கியங்கள் ரொம்ப அருகிருக்கு இந்த அருகி அதை நம்ம ஒரு நினைவு கூர்ந்தது நம்முடைய பெருமான் இதை சொல்ல வருகிறார் என்று எப்படி சொல்வதற்கு ஒரு ஒரு எதிர்த்து சொல்ல முடியாத ஒரு நிலைமை எப்ப வந்தது சைவசந்தம் சைவந்தான் சொல்ற பரிசோதனை பண்ணி வர இந்த உலகமானது தோன்றுகிறது நிலைத்திருக்கிறது ஒரு கால எல்லையில திரும்ப எல்லாம் அழியும்னு சொல்றோம் சீக்கிரம் அதுக்கு என்ன பண்ணோம் ஒடுங்கும்னு இருக்கும் ஒடுங்கும்னு ஏன் ஒடுங்கும்னு சொன்னா அழியும்னா மேல தோன்றாது ஒடுங்கும்னா ஒடுங்குனது மேல போகும் இப்ப நீங்க ரூமே பூட்டிட்டு வெளியே வந்தோம்னு சொன்னா மறுநாள் பூட்டி திறக்கலாம் ரூமே அடிச்சு மறுநாள் எங்க போறது ஆகவே இங்க வந்து இடிப்பதுன்னு சொன்னா அழிப்பது மாதிரி ஆயிடும் எடுத்து போட்டு நல்ல எல்லாம் சரியா வச்சுட்டியா சரியாச்சு கணக்கெடுக்கலாம் வச்சுட்டா பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டியா பையன் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சரி பூட்டு பூட்டினா இப்ப ஒடுங்கிருக்கு இன்னைக்கு எப்ப ராத்திரி ஒன்பதரை மணிக்கு நாளை காலையில ஏழரை மணிக்கு மீண்டும் திறக்கப்படும் கடை திறகு அதுபோல இந்த உலகம் எல்லாம் ஒரு கால எல்லையில் ஒடுங்குகிறது ஒடுங்கிய உலகம் ஒடுங்கிய மாதிரி இல்லாமல் மீளவும் தோன்றும் என்று சொன்னார் இதை நான் முன்னு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சித்தாந்தம் தான் ரொம்ப அடிமையா சொல்லிது ஏயா அந்த கஷ்டகாலம் மனுஷனுக்கு ஒன்னும் ஒடுக்காம இருந்து அல்லது ஒடுங்கிறது ஒடுக்க விடுறது இந்த மனுஷன் ஒடுக்குகிறான் மீண்டும் தோற்றுவிக்கிறான் கேட்டான் அல்லவா உடனே கேட்டாங்க நான் எங்க புத்திய எங்க புத்தி விடாத சொல்றீங்க கல்லூரியம் ஏன்னா வச்சுருல் மாசம் மக்கு பயில நாங்க ஜூன்ல இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் சொன்னது பையன் ஏத்துக்கிட்டானா என்ன செய்வோம் என் கேள்விக்கு என்ன பதில் என்று நான் கேட்டு அவன் சொல்றத வச்சு மதிப்பு போட்டு கரையாத்திற கடை ஏற்றி கரையறாதவனே கஜரி முகமது ஆகிருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு முறை ரெண்டு முறையெடுத்தி முகமது அது மாதிரி இப்படி தோற்கும் அடுத்த மார்ச் குடி அப்படிங்கறது இப்படி இதாகவே இந்த ஜூன் முதல் மார்ச் வரை பயின்ற பயிற்சியை எந்த அளவுதான் மனம் கொட்டிருக்கிறான் மனம் கொண்டானா என்பதை தேர்வதற்காக நாங்க என்ன பண்ணுவோம் ரெண்டு மாதம் விடுப்பு விடும் ஒரு அளவுல அவன் தேர்வதும் எங்களுக்கு காரணம் இன்னொன்று ஓய்வும் காரணம் ஒரே மூச்சு புடியா கட்டிட்டு கட்டுறது என்பது என்ன பண்ணும் சலிச்சு பெறும் எல்லா பிறப்பும் பிறந்து எம் பெருமான் பெருமானிய நான் பரவாத பிறவியில் பிறந்துட்ட சுவாமி எத்தனை உடம்பு எடுக்கிறது எத்தனை அம்மா அப்பா எத்தனை மாமா அமைச்சான் தீவினை ரொம்ப இழைச்சு போயிட்டு ஓய்வு எடுத்துக்கோ ஓய்வு எடுத்து அந்த ஓய்வு தான் ஒடுக்கம் உலகத்தை ஒடுக்குற ஓய்வெடுத்த ஒன்றி ஓய்வு எடுத்தா போதுமா செஞ்சவனே டன்னா இருக்குது என்ன பண்றது கொஞ்ச நாள் தங்க வச்சு ரெண்டாக்குன்னு ஓய்வு எடுத்துட்டியா ி பறவைய பிறவி ஆகவே இந்த வினையை நீக்குவதற்காகத்தான் பெருமான் என்ன செய்கிறான் இந்த உடம்பையும் இந்த உலகத்தையும் தோற்றுவிக்கிறான் தோற்றுவித்து அதன் வாயிலாக அவற்றையெல்லாம் நீக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் நீங்குவதற்கு மாறாக அவன் சேர்த்துக் கொள்ளுகிறான் மேலும் ம் ஏற்பட்டு கொஞ்ச காலம் ஒரு இழைப்பு வருகின்ற பொழுது ஒடுக்குகிறான் இழைப்பாடு மீண்டும் தோற்றுவிக்கிறான் எனவே தோற்றுவிப்பதும் நிலைபுறுத்துவதும் ஒடுக்குவதும் ஏதோ தன்னுடைய அளவில் அல்ல உயிர்களின் நன்மைக்காக உயிரை கரையேற்றுவதற்காக அப்படி செய்த ஒரு காலையெல்லாம் இந்த உலகத்தை எல்லாம் ஒடுக்கிறான் ஒடுக்கியவன் கொஞ்சம் காலையில் மீண்டும் தோற்றுவித்தான் தோற்றுவிக்கின்ற பொழுது எது முன்னே தோன்றுகிறது என்று சொன்ன இந்த ஒலி முதல்ல தோன்றுகிறது ஒலியும் ஒலியும் பாருங்க அதுல முதல்ல ஒலிதான் முன்ன அப்புறம் ஒலி பரவாயில்ல அது மாதிரி கேட்டா அந்த ஒலி ஓங்க அந்த பிறந்து தெரியும் நமோ நம வேத மந்தமோ நம பண்டிதாம அந்த ஞானம் தான் முதல்ல தொடங்கும் அது தொடங்கி அது பிரணவமாக ஒரு கொள்ளுது அந்த பிரணவத்திலிருந்து பிறப்பதுதான் வேதங்கள் என்று சொல்கிறேன் அந்த வேதங்கள் தான் நான்கு மறைகள் என்று சொல்கிறோம் அப்புறம் பண்ண தோற்றுவையெல்லாம் வருது அந்த மாதிரி பிறந்த அந்த நான் மறைகள் இருக்கே அது தோன்றியனவா தோன்றிய உடனே அந்த நான்மார்கள் இங்க ஒரு கருத்து கூட சொல்றாங்க எப்பவும் சொல்லி வேதங்கள் ஒன்றா நான்காட்ட தொடக்க காலத்துல ஒன்றா தான் இருந்தது என்ன அது ரொம்ப மிக பெரிதா இருப்பதனாலையும் விரிவா இருப்பதனாலையும் பகுத்துக்கிட்டாங்களாம் எப்படி ரிக்வேதம்வேதம் சாமவேதம் அதனுடைய பகுத்துக்கிட்டாங்களா எதுக்கு என்ன ஒகத்துல படிச்சு பேச்சு மூலையம் எடுத்து வாங்கலாம் எடுத்துமா அது மாதிரி இருக்கிற வேதம் தான் அத நான்கா வகுப்பை சொன்னதுனால அப்படின்னா சரி போன இப்படி தொடக்கத்தில் ஒன்றா இருந்த மறைகளை பின்னர் மக்கள் ஓரளவு புரிந்து கொஞ்சம் எளிமைப்படுத்துவதற்குமாக நான்காக பிரிந்தன இந்த நான்காக பிரிந்த வேலையை செய்தவர் வேத வியாசர் வேதம் வியாசர் பிரித்தவர் வேத வியாசர் நான்காக வச்சாங்க ஏன் முழுமையா இருந்தா நமக்கு விழுங்க முடியல தெரிய முடியலங்கிறது பகுத்துக்கிட்ட அப்படி செஞ்சிட்ட சொல்றாங்க அதிலையும் கூட வேதம் திரையிங்கிறாங்க திரையின்னு மூன்று தான் இது ரிக்வேதேதம் சாமி வேதம் தான் இந்த அதர்வனுங்கிறது நல்ல மந்திரமும் இருக்குது ஒழிக்கிறதான் இருந்து பலவாயின்கூன்றும் என்பார் இதுக்கு மேல ஒன்னு இருக்குது அடுத்த மாதம் தொல்காப்பியத்துல நச்சினார்கனியர் தான் எழுதுனர் என்ன சொன்ன வேதங்கள் எல்லாம் எ தெரியுமா தைத்திரியம் பௌடிகம் தளவாகாரம் சாம வேதம்னு தான் முதல்ல நான்கு வேதம் இருந்ததுப்பா முதல்ல இருந்தது அந்த நான்கு வேதம் பையனுக்கு வழங்கல அதுக்காக அதை கொஞ்சம் எளிவுபடுத்தி ருக்வேதம் எஜிர்வேதம் சாமவேதம் செய்தாங்க அவர் அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கிறார் தொல்வாப்பிய உரையாசுகள் லட்சிய நாக்கர் அப்ப அவர் சொல்றது பாத்தோம்னா இப்ப இருக்கிற வேதம் பின்னால வந்து கொஞ்சம் சுருக்கி நோட்ஸா தந்தது அய்யர் மொழ கூட நோட்ஸ் மாதிரி அப்ப ஏற்கனவே இருந்தது அதுவே கைத்தரியம் பௌடிகம் தலவாரம் சாம வேதம் ஒரு நாலு வேதம் இப்பவே என்ன செய்யுது என்ன பண்றது சொல்றாங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க நாம இருந்து ஒரு பல்கலைக்கழகங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி நான் மறைகள் என்று எடுத்துக்கொண்டு அருமையா அல்லது நாலு பேர்த்தை கொடுத்து இளைஞர்களுக்கு அப்படி விட்டுடுவோம் ஆண்டவன் காக்கு ஆகவே இது மாதிரி இருந்த அந்த வேதத்தில் இப்பொழுது கண்ணோ முனிவர் பேர் என்ன பண்ணா தெரியலாம் வேதங்கள் என்ன பண்றது என்ன அதனால சோகமா உட்கார்ந்து முனிவர் ஒருவர் முனிவர் அவருபடியே வழிய போறவர் இவரை பார்த்துட்டு முகத்தை பார்த்து விட்டனே என்ன கவலையா இருக்குது முனிவர் பெருமகனார் அப்படின்னு கேட்டாரான் அதெல்லாம் ஒண்ணும் அடுத்தது காட்டும் ப ஒல என்ன செய்யணுங்கிறீர்கள் பொருள் தெரிஞ்சா தேவலாம் அப்படியா இது யார் சொன்னாங்களோ அவங்கிட்டேதான் பொருள் கேட்கணும் கடுத்தவனே கொடுத்தவனே கெடுத்து விட்டானீங்க கொடுத்து விட்டான் திருப்பி போடுறோம் யார் இதை வணங்கினார அவங்க கிட்டே போய் கேக்கறது நல்லது கேட்டா பெருமான் தான் இறைவன் தான் வழங்கினார் எனவே இறைவனையே நாம் கேட்டு விடுவது நல்லது அப்படின்னு பம்பு இல்ல சாட்சி காரங்கால விட சண்டைக்காரங்கால விழுந்து உண்மைதான்ங்கிறேன் நீங்க இப்ப சில சொற்கள் இப்ப கூட சொல்லுகிறேன் நம்ம பரிவேலு போன்று ஒரே ஆசிரியர் காலில் விடுறதை விட திருவள்ளுவரே வந்துட்டாருன்னு வச்சுங்க நேரம் அங்கே போடுவோம் நேரம் பொத்து பொத்துன்னு காலில் விழுந்தேன் என்னப்பா அப்படின்னு கேட்பார் பாடிட்டு போட்டிங்க அகர முதல் எழுத்தலாம் ஆதிபன் முதலிட்டே உலகின்னு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி பதிவு எங்களை நம்புனிங்க நாங்கள் அதை அதை படிக்கிறதே இல்லை சரிங்கண்ணா தப்பித்தவரி படித்தாலும் உன்னோட கொண்டு உளரும் அதனால நீங்களே அப்படி இருந்து எழுந்து அப்படி சரி வார ஒரு நாளைக்கு நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படிதான் எப்படி இருக்கோம் ஒரு கனா காண்பே திருவள்ளுவர் வேதத்துக்கு பொருள் சொல்லி பிரயோஜனம் அருளிய பெருமானே சொன்னா நல்லது என்ன சரி அருளிய பெருமானே என்ன பண்ணுறது வேற ஒன்று வேணாம் நான் சொல்ற மாதிரி செய்யல என்னன்னு கொஞ்ச நாள் நல்ல அருமையா விரதம் இருந்து நேர மதுரைக்கு போ அங்கிருந்து விரதம் இரு விரதம் இருந்தேன்னு சொன்ன நிச்சயமா பெருமான் தோன்றுவான் தோன்றின போது இதை விழுந்து கேட்டு அவனே பொறுத்து சொல்லிடுவான் நல்ல அரமனா அறுவுரை அறவுரை உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு நேராக மதுரை போன மதுரை போய் அழகாக அவர் சொன்ன மாது நோன்பு இந்த நோன்பு நோன்புங்கிறது என்னன்னு முதல்ல முக்கியமானது ரெண்டு சுருக்கணும் ஒன்று என்னன்னு கேட்டால் உணவு இன்னொன்று பொறியடக்கம் இந்த ரெண்டும் தான் முக்கியம் இன்னைக்கு அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் அதுல கொஞ்சம் வலுவாக இருக்கிறமே தவிர செய்யறது என்னமோ அன்னைக்குதான் இந்த சுவை ஒளி ஊருவோசை நாற்றமந்தை இந்த வைதறிவான் கட்டிய உலகு நட திருவள்ளுவர் அன்னைக்கு இருக்கப்பட்ட சுவையை எப்படின்னு கொஞ்சம் குறைச்சிக்கிறது இப்போ காலையில் நாங்கள் நம்ம நாலு இட்லி ரெண்டு பூரி சரிங்களா இட்லிக்கு சட்டி சாம்பார் தேதிகள் பூரிக்கு கிழங்கு கிழங்கு இதெல்லாம் இருக்கணும் மசாலாம் இருக்கணும் இவ்வளவு சாப்பிட்டால் அன்னைக்கு வேணான்டா ஒரு அரை டப்டர் பால் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா சாப்பிட்டு அந்த பூரி இட்லியை ஒளிச்சு அன்றைக்காவது கொஞ்சம் பால் சாப்பிடுவேன் ஒளி இது வரைக்கும் என்ன பார்த்தேன் ஒளியும் ஒளியில் நேர்த்தே பார்த்து வச்சுருக்கேன் சார் இன்னைக்கு தொடர்ந்து காலில் பத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சினிமா இருக்கு சீக்கிரம் நீயும் உருப்பு நானும் உருப்புட்டும் மற்ற நாள் திருவாசி இருப்பார் என்ன பண்ண என்ன ஜூனியர் வேணா அது தொட்டுக்கிட்டு போய் இருந்தேன் இப்ப தொடர்றது என்ன இருக்கு திருவிழாருப்பாணமா சிவபிராணமா அல்லது திருமுறையா தொடு ஓசை இது வரைக்கும் எது கேட்டேன் காது கொடுத்து கேட்டேன் அதுதான் கேட்டு தொழைச்சுட்டே அதுக்கு என்ன வந்துருக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப இன்னுமா காது கொடுத்து கேட்பேன் ஆமா இப்ப என் சத்தத்தை இப்ப பேரஞ்சன் ஆக சாகர வரைக்கும் இந்த சத்த கேட்டு போடுவேன் அத காது கொடுத்து கேட்காதே ரத்னகிரியில பாரு இது திருவிழா பானமா அதை போய் கொடுத்து கேளு அந்த ஒலி நாத்தம் இது வரைக்கும் என்னன்னா நல்ல மறுபடியான மலர் எடுத்து வச்சு நேரு மாதிரி நானும் வச்சு மலர் வந்து என்ன பெருமான் போட்டுருக்கான் பாரு அதை பார்த்துட்டு மூக்கே நீ முரலாய் அப்படி போயிடு அப்ப சுவை ஒளி ஊரு ஓசை நாட்டம் என்ற இந்தியன் வகைதறிவான் கட்டை உலக என்பது போல அந்த நூன்பு நாட்களில் எஞ்சிய சுவை எஞ்சிய ஒளி எஞ்சிய ஊரு எஞ்சிய நாற்றம் என்ற விதைக்கு விட்டுவிட்டு அன்றைக்கு வேறு சுவை அன்றைக்கு ஒளி அந்த வேறு ஒளி அந்த ஊர் அப்படி இருப்பாங்க அருமையான தோம் கிடந்தார் முடிந்த உடனே அருமையா பெருமான தோன்றிதான எங்கே அந்த தோன்றிய தோட்டம் ரொம்ப அருமையான தோட்டம் சீதப்பாளிக்கு பேணியும் உடம்பு பார்த்தா அந்த பளிங்கு மாதிரி தூய்மையான திருமேனி திருமேனி பளிங்கு மாதிரி அப்படியே அந்த திருமேனி முழுங்க தூய்மையான திருமேனி அழான திருமேனி அந்த திருமேனியில கீழே பார்க்கும் போது நல்ல பவளக்கல் பதித்த மாதிரி ரெண்டு பொருள் எது திருவடியும் பெருமானுடைய திருவடி இரண்டு இணையார் திருவடி எந்தலிமேல் வைத்தலி என்றாரே மணிவாசகர் அந்த இணையார் திருவடி அந்த இரண்டு திருவடிகள் என்ன செக்கச்சுவேரு அந்த திருவடியும் கொண்டு பாதமும் செவ்வாய் மலரும் அப்படியே போய்தோ பார் குனித்த பூர்வம் ஆடாடா அந்த வாய் எப்படி இருக்குது அப்படி லேச அந்த பல்லனுடைய நுனி தெரியற மாதிரி அந்த சிரிப்பு கூமிழ் சிரிப்பும்